அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கு அறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொழல் நட்பு ஆராய்தல் அதிகாரத்தில் அஞ்சாவது படிக்கிறோம் அல்லது அழச்சொல்லி அல்லது செய்தால் அர்த்தம் அல்லது செய்ய விரும்பினால் அப்படின்னு அர்த்தம் உலக வழக்கில் இல்லாததை செய்யறதுக்கு நினைத்து முயற்சி பண்ணினால் அழச்சொல்லி இடித்து வழக்கு அறிய வல்லார் நம்மளை அழ வைக்கிற அளவுக்கு குத்தி காமிச்சு இடித்து திரும்ப திரும்ப அதை நாம் செய்யாமல் இருக்கும்படி நம்ம அழ வைக்கிற வைக்க நமக்கு துன்பம் ஏற்படும் அளவுக்கு சொல்லி அந்த தவறை நீக்கி மறுபடியும் அந்த தவற செய்யாமல் இருக்கும்படி இடித்து கூறியும் வழக்கு அறிய வல்லார் அது மாத்திரமில்லை வழக்கத்தில் என்ன இருக்குது உலக வழக்கத்தில் என்ன இருக்கோ அதை செய்யாமல் போனால் அறிய வல்லார் அப்படின்னா அதை அறிந்து செய்விக்க செய்யும் வல்லவர்களை ஆய்ந்து நட்புக்கொழல் ஆராய்ச்சி பண்ணி அப்பேற்பட்ட நண்பர்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் சிரிக்க சிரிக்க பேசுகிறவன் முக்கியமில்லை நாம் தப்பு பண்ணினா நம்மளை திருத்தி நம்மை நல்ல வழியில் செலுத்தக்கூடிய நண்பர்கள் நமக்கு வேண்டும் என்பது கருத்து உலக வழக்கத்தில் இல்லாததை செய்ய விரும்பினால் அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் நமக்கு நன்றாக திரும்ப திரும்ப நம்ம அழற மாதிரி சொல்லி அந்த தப்பை நாம் செய்யாமல் பண்ணி அது மாத்திரம் அல்ல மறுபடியும் அதை செய்யக்கூடாது அது ஒரு விஷயம் ஆனால் என்ன இருக்கோ உலகத்தில் அதையும் செய்யணும் செய்யணுங்கிற அளவுக்கு அதையும் செய்யாம போனால் என்னெல்லாம் வருமோ ஏற்கனவே சொன்னார் இல்லையா செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க கெடும் அப்படின்னு தெரிந்து செயல் வகை அதிகாரத்தில் சொல்லியிருக்க அதை செய்விக்க செய்யக்கூடிய வல்லவர்களை அப்பேற்பட்ட நண்பர்களை எப்படியாவது நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது கருத்து தீய வழி செல்லவிடாமல் நல்ல வழி நடத்தும் நண்பராக்க வேண்டும் என்பதுதான் பொருள் பரிமேலழகர் சொல்றார் தாம் உலக வழக்கல்லது செய்ய கருதில் சோகம் பிறக்கும் வகை சொல்லி விலக்கியும் செய்தக்கார் பின்னும் செய்யா வகை நெருக்கியும் அவ்வழக்கு செய்யா வழிச் செய்விக்கவும் வல்லாறை ஆராய்ந்து நட்பு கொள்க இதுவரைக்கும் சொன்னதுதான் அவருடைய மொழியில் பார்க்குறோம் உலக வழக்கத்தில் இல்லாததை செய்ய நினச்சா நமக்கு துக்கம் வரும்படி எடுத்து சொல்லி அதை செய்ய விடாமல் பண்ணி அப்புறம் எதை செய்யணுமோ அதை செய்யவும் வச்சு நம்மளை சரியான வழியில் நடத்தி கொண்டு போகிற நண்பர்களை நாம் ஆராய்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது கருத்து அதாவது அழுகின்ற அளவுக்கு அறிவுரை சொல்லி திருத்தும் உரிமை உடையவர்களே நல்ல நண்பர்கள் நாம் நெறி தவறி செல்லும்போது கடுமையாக பேசி மேலும் அந்த செய் தவற செய்யாதபடி தடுத்து நம்ம நல்ல வழிக்கு திருப்பக்கூடிய அறிவாளியினுடைய நட்பை தேர்ந்து பெற்றுக்கொள்க என்பதை இந்த குரல் நமக்கு வற்புறுத்தி சொல்லுகிறது நற்குணம் கொண்டவரின் நட்பை வலிய சென்று கொள்க என்று இதற்கு முந்தைய குரலிலே உபதேசிக்கப்பட்டது இங்கே இன்னொரு உயரிய நட்பை நம்மை அறநெறியில் நிறுத்துவதற்குரிய ஆற்றல் கொண்ட உலகியல் வல்லார் நட்பை ஆராய்ந்து பற்றுக என்று நமக்கு உணர்த்தப்படுகிறது சிரிக்க வைத்து மகிழ்ந்து பழகுவது மட்டுமே நண்பனுடைய தன்மையாக இருக்கக்கூடாது நம்மை தகுந்த சமயத்திலே அழ வைத்து நன்மை செய்யவும் வல்லவனே நமக்கு சிறந்த நண்பனாவான் மேலும் தொடர்ந்து நாம் பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கு அறிய நட்பு ஆய்ந்து கொழல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம்